ஹதீஸ் நானூற்றி நாற்பது அப்துல்லாஹின் உமர் அதி அவர்கள் கூறியதாவது திருமணம் செய்வதற்கு முன் குடும்பமில்லாத இளைஞனாக நான் இருந்தபோது நபி சுல்லாஹும் அலி வசல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் கூடியவனாக இருந்தேன்